வணக்கம் ஜனவரி 31, ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் ஜனவரி முப்பதாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பொது பிரிவினரில் பொருளாதார அடிப்படையில் தங்கியவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பத்து சதவிகித இடஒதுக்கீடு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது 2. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கா ஜல் திட்டத்தை தொடக்கி வைத்தார் மூன்று இந்தியாவின் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி எனும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் 7.5 புள்ளி அதிகரிக்கம் என உலக வங்கி கணித்துள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பன்னாட்டு நிதியம் IMF எம் முதல் பெண் தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ளவர் கீதா கோபிநாத் இவர் எங்கு பிறந்தவர் இரண்டு வங்கதேச அவாமி கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா எத்தனையாவது முறையாக அந்நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மூன்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய மகளிர் அணி பொதுச் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி